ஒன்றிய சரீரம் எனும் ஓர் சரீரமுற்றோர் இந்த பாவனை தான் அவங்க முக்கியமான பாவனை நான் என சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு ஆங்காலத்து கொண்டு அதிப்பான எப்படி கடிப்பிக்கிறது சொன்னேன் நான் கர்த்தா போக்த்த நான் அதிசய எடுத்தேன் என்கிற பாவகளுக்கு வந்து ஆங்காரம் பாவம் நான் கர்த்தா போக்த்த அசங்கன் நான் யாருகன் நான் சசிதானந்தன் நான் பிறப்பவன் இல்லை இறப்பவன் இல்லை நான் எங்கும் இழந்தவன் இப்படிப்பட்ட பார்த்தவர்கள் போது ஆத்மாவன அந்த ஆத்மாவை பிறகு இந்த உணர்வு இருக்கு அனாத்மாவாகிய அந்த காலத்தில் உள்ள ஆங்காது லட்சணம் அது இந்த லட்சணம் தான் ஒற்றுப்படுத்தி பார்க்கறத பெருமதி ஆதாரியம் பெரும்பட்சம் ஒற்றுமொன்னட்சியம் இதை பிரிக்கணும் இதுதான் தத்துவம் பிரிக்கும் போதுதான் வித்தியாசம் தெரியும் நான் என்று சொன்னாலே அவன் தஞ்சபுரம் நான் கேட்டால் ஞான பவனம் கிடைக்கும் அது ஐட்டானத்தை பிரிக்கும் அந்த ஞானத்தை தேவை அது நாம் நாம் கையாள விடு நான் கர்த்த போத்த நான் அதே சாதிக்க இதே சாதிப்பேன் நான் அதில் மேலே ஆசிரியத்திருக்கேன் இதில் மேலே ஆசிரியத்திருக்கேன் எல்லாம் அலங்காரத்தையோடு தெரிஞ்சுப்பாங்க அந்த பவன்த்தாலும் இப்படி பிரித்து அதை தள்ள வேண்டும் கொண்ட வேண்டு இந்த ரெண்டுக்கு ஒற்றுமைப்படுத்தி ஒரு சமயத்தில் அது வேணும்ங்கிறது வேணாம்ங்கிறது இந்த விவகாரம் தான் பண்ணது ஆத்மாவுடைய சம்பந்தத்தை வைத்து கொண்டு ஆத்மாவுடைய தன்மை அகண்ட தன்மையை இதில் பார்க்கறது பரிசீலனத்தில் பார்க்கறது நான் கட்டயம் கட்டயம் அகன பாவனை எடுத்து க பரிட்சணமாக பார்க்கணும்னா கூடத்தில் பார்க்குறது நண்பேர் கேங்கனாகணும் வா மரகா ஆகணும் வீடு வேற இனம் செங்குண்டும் இப்படி இருந்தால் அதான் அகண்டத்தை எதிர்பார்க்குறேன் ரெண்டு பற்றி அதுதான் இப்படிப்பட்ட நிலையை அவர் பிரிச்சி பார்த்து இளஞானப்பட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு இந்த பாவன தினமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க அவர்கள் துயித்தலற்றோர் ஒன்றிய சரீரை தரீர் எனந்தாலும் கூட சரீரம் சரீரத்திலே அவர்கள் அளவற்ற மாதிரி தோற்றுறாலும் கூட அவன் படிபூர்ண வழியில திட்ட அதாவது தோட்டத்தை திட்டிக்கு அளவற்றதால் தோற்று விசார திட்டக்கு அவன் அவன் கட்டு முன்ன சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பிரிவினை பண்ணி பண்ணிய பார்க்கணும் அந்த பிரிவினை பண்ணாத காரணத்தினால தான் ஒட்டுப்படுத்தி அஞ்ஞான காலத்தில் அதுக்கு ஆகணும் அதுதான் ஆத்மானி அதை மாற்றி முடியும் அது விஷயம் எவ்வளோ கூட செய்வோம் எவ்வளோ பேர் இடப்படுத்தணும் அதில் பிரிப்பு சாயம் துணியிலே ஏற்றுடும் சாயம் வேணாம்னா போக்கணும் என்ன வஸரத்துக்கு இயல்பாக வெள்ளதா சேர்ந்து சார வச்சிருக்கோம் நீக்கிருக்கான் நீக்கிட்டு பழைய வெள்ளதை வரும் எனக்கு சாயம் போட்டா சாய்ந்தா சாய போட்டு ஆத்மாவில் அதனால இப்போ அந்த எப்படி சாயம் பண்ண போய் வெள்ளம் அரைஞ்சிட்டு அந்த கலர் வருணங்கள் நமக்கு மயக்குதோ அதுவும் மயங்கி இருக்கிற வச்சுக்கோங்க மயக்கம் கலர்னாலும் அதனால் தான் அன்றிலையும் அளவுபட்டுவோன்னு ஆகினோம் போனான்டா அளவு கூட நான் போனோம் பாவனை நிலமாக இருக்கி அதை அவர் மரவும் வினேயாக சொல்லப்பட்டார் இது விட மட்டுமல்ல இன்னும் பல விதமாக இருப்பார்கள் ஓ சரீரமுமே இல்லை அவர்களுக்கு இத்தைத்தில் இருக்கின்றே கிடையாது ஓ சரீரமே இல்லாமல் ஒருமையாய் இறங்கான் என்ற ஓங்கிய பிரமயத்தை சரீர பாவனை இல்லாமல் எங்கும் ஏகதமாக ஒரு ஏற்படித்திரமாக இருக்கிறேன் என்ற நிச்சயம் செய்த அந்த பிரம்தே இந்திய பிரியம் அப்பிரியம் அற்று விருப்பம் விருப்பம் இல்லை விருப்ப விருப்பு பேசிய சந்தாரண அசுபங்கள் அந்த பிரியமாப்பிரியம் இல்லாதனால சுபம் உண்டாகும் அப்புறம் அசுபம் உண்டாகும் அந்த நல்லது கேட்டதுகள் நல்ல சுகதொக்கங்கள் கேள்விகள் எல்லாம் மறுபடியே தொடராது ஒன்றும் தொடராது மைந்தனே மற்றும் கேளாய் வித்தனை இன்னும் அடுத்த மாட்ட சொல்ல ஒன்றிய சுங்கள் மங்கம்லா ஆன்மத்துக்கு ஏழுதான் சுகசுக்கங்கள் ஏழுதான் சுபாசுகங்கள் சொன்னி சொல்லப்பட்ட ஏதமான ஊலமாதிரி இசைந்துள்ள அபிமானிக்கு குற்றம் பொருந்திய இந்த தூலத்தீசிலே உண்டாகக்கூடிய புரிந்திருக்கின்ற எந்த அபிமானி இருக்கானோ ஆசைப்பட்டவன் அவனுக்கு தான் ஓதிய சுபதுங்கள் மேலே தான் பட்ட லட்சத்தில் அவர் அப்படி சுருமும் இருக்கணும் அதோட ஒன்றிய சுபாசுகங்கள் அதில் புரிந்திருக்கின்ற அனுகூலமும் புரிந்து கொள்ளும் இதெல்லாம் உண்டாகும் தான் உண்டாகும் மந்தம் இசைனிடா ஆன்மகுப்புக்கு மந்தத்தில் சென்று கூட சம்பந்தம் இல்லாத ஆன்ம அணைக்கு ஏழுதான் சொலுக்கங்கள் ஏழுதான் சுகாதகங்கள் அவர் எந்த சூலுக்கு வரும் எந்த அனுகூல பிரதிபல்கள் அவர் கிடைப்பது எதுவுமே கிடையாது ஆங்காரத்துக்கும் அதிஷ்டானத்தையும் பிரிவினை பண்ணணும் அதிஷ்டாந்த வருவான் என விஷயம் தான் காரணம் அந்த நிச்சயத்தினால நான் கர்த்தா பொருத்தா நான் செய்தியளவுக்கு தான் இருக்கிறேன் தைரியம் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் என்ன பகைவர்கள் இப்படிப்பட்ட பாவனையெல்லாம் கிடையாது பிறகு இருக்காங்க அவர் எப்படி நானும் தச்சாந்தபர்மோ அந்த தச்சா மர்மத்தில் வந்து உபாதிகளை சொல்ல அவர்களுக்கு கர்மானுகாரம் கூடி குறுகிறார்கள் தைரிய சம்பந்தம் எவ்வரைக்கும் இந்த பிரார்த்தனை கொடுத்து தெரிய சம்மந்த அளவுக்கு அவர்கள் பொருள் பார்த்துருக்காங்க அது பொருள் அல்ல தோற்றங்கள் எவ்வளோ தோற்றங்கள் இனிமாதிரி காட்சிகள் தோன்று மாதிரி குண காட்சிகள் போல அழுராஜ்ய காட்சிகள் போல் தோற்றங்கள் அது கூட்டி பிரிவு இருக்கேன் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து ராத்திரி பழகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறது இல்லை எவனா இருக்கானா உடம்புல இருக்கவர்களையும் மற்ற எதில் இருக்கேன் அப்புறம் ஏதாவது வருவாங்க போவாங்க அவ்வளவுதான் யாரா இருந்தாலும் இருபத்தி மணி நேரம் பத்து இருப்பாங்க கொடுப்பாங்க ஒருத்தர் இருக்கிறது அந்த மேய்காமார்கூட இருக்க மாட்டாங்க அவங்க கூட தூரம் அப்படின்னு என்ன என்ன காரணம் சரீரம் தான் ஆத்மா பார்த்து இருக்கு அது எல்லாம் குடிப்பிரி தான் அதுதான் சொல்லுங்க கர்மத்துக்கீடாக நேரம் உணச்சல் நேரத்தை அனுசரித்து கூடுவா புரியுவாங்க யாரா இருந்தாலும் குழந்தை உட்காந்துட்டேன் இந்த வேலைக்காரத்தான் எல்லாருக்கும் அப்படி கூடுறது பிரிகிறது இந்த வாழ்க்கையில மாற்ற முடியாது அவர் இருக்கும்போது சரீர நிர்வாகம் எதிர்க்கு ராஜான் தான் நம்ம நம்முடைய செய்ய கிடையாது அதனால அவர்கள் கர்மானுந்தாலும் குறிப்பிடுகிறார்கள் நிச்சயம் ஞானிக்கும் அது விவகாரங்கிறது அது யாராக இருந்தாலும் முக்கியமாக முக்கியத்துவம் அமுட்சியோ யாராக இருந்தாலும் அந்த ஞானம் கூடுவா முக்கிய போய் வரணும் அது பார்த்து முடியாது காலையிலிருந்து ராஜி பழகுறவரைக்கும் யார் பழகி இருக்கிறதே இல்லை அதனால நம்ம நிழல் தான் இருக்கும் நமக்கு என்ன அனுபவம் பண்ணுதா ஒண்ணு கிடையாது அதுபோல இந்த பிரமுகத்துக்கு உலக வாரங்களில் எது போனால் கிடைஞ்சாலும் கூட பாரமோசாக இருப்பதில்லை ஏதமான தோல மாதிரி இறைந்துள்ள ஐவானுக்கு ஓதிய தொகுக்கங்கள் ஒன்றிய சுபாசங்கள் ஆன்மத்துக்கு ஏழு ஆண்டு திருப்பங்கள் ஏழு ஆண்டு மாசங்கள் கிடையாது கிடையாது போல பரவிய ஜனங்களுக்கு பார்வைய தோள்கள் அது உள்ளதான இலக்கணம் அறியாமோடல் இரவிய விழுகப்பட்டான் என்பவர் நான் நயக்காமல் ஏன் தன்னுடைய கதிரிகளை விரிவாக உலகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கின்ற சூரியனை கிரகண காலத்தில் ராகுவானது விழுங்க போகுதுதான் விழுங்கிடப்பட்டவன் போல ஆனா விழுந்தவர்கள் விழுந்தமா தெரியுதான் மக்களுக்கு போய் நிழல் கட்டுறது மறைக்கிறது மறைக்கிறது தமிழ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா பருவிய இனங்களுக்கு பார்வையை தோன்றலாக விழுக்கிற மாதிரியே தோற்றுதான் அப்படி தோற்றதுனால இரவியின் உள்ளதான அந்த சூரியனுக்கு இருக்கின்ற இலக்கணமரியானோட அந்த ராகுவை ராகுவானது சூரியனை மறைக்கிறதையோடைய விழுக்கிறது இல்லை என்ன இலங்காக தெரியாது பாவன மக்கள் அதனால் ஒழுங்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அரியா மோலர் இரவையே ஒழுங்கப்பட்டார் என்பர் சூரியன் சூரியனை ராகு முடிவிற்சி என்று சொல்வார் இந்த மயக்கற்றாலே வேற மயக்கம் தான் காரணம் அறியாமை தான் காணணும் தான் தான் இது போல் தோன்றி என்று ஓதுவர் அதனால் என்றும் உண்மையாக இருபத்தி பாட்டு இது போல் மேல் பாட்ட சொல்லப்பட்ட தேகம் ஆதி ஈனமாம் பந்தமும் இல்லை தேகம் சம்பந்தப்பட்ட உலகம் இவையில் சத்தியபுதி சிவபுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பாவனையை மாற்றி இருக்கிறார்கள் பந்தம் ஈங்கி விட்டது அந்த பந்தத்திற்கு விடுபட்ட இடையிலாக பிரமழித்தும் எந்தவிதமான உலகத்திற்கு தீமை செய்யாத தனக்கும் தீமை செய்யாத விரம வைத்து பிரமத்தை அடித்த ஞானியானவன் தேவிகோ தோன்றாது வாமண மக்கள் எப்படி தேவத்திய உடையளாக இருக்கோ அப்படி போலப்படுகிறான் ஆனால் பாவனையோ அடண்ட பாவனை மக்களுக்கு கண்ட பாவனையோடு இருக்கான்னு நினப்பும் ஏதனே உற்ற மூடல் குற்றம் பொருந்திய மதத்தில் ஆழ்ந்திருக்கின்ற மூடர்கள் இன்னவன் தேவி என் இவன் நம்ம போல பந்த காலம் அல்லது கன்னியாசி அல்லது ஒவ்வொரு தெரியும் தேவதன் தெரியும் பஞ்சாண்டி அல்லது பரம்பரை ஆண்டி இப்படிப்பட்ட அவரோட கண் மா அப்படி போல கணிப்பார் அதுதான் ஏதனையுற்ற மூடர் இன்னவன் தேவி என்று ஒருவர் சொல்லுவார் அதனால் ஒன்றும் உண்மையாக இவற்றை பாத்தமாக எதுவுமே ஏன் கிடையாதுன்னா யுவன் பாவனையா அண்ணன் அவரோட பாவனை கண்ட பாவனை அவண்ட பாவனை கண்ட பாவனை பண்ணாங்கனாலும் மாறி அது மாறாது அவன் பல காலம் அபியாசம் பண்ணி பண்ணி ஆவணத்தை நீக்கி சமாதி போட்டு ஞானத்தை அடைஞ்சவனுக்கு இந்த பாவ மக்கள் சொல்றதுனாலேயே மாற்றிக்க முடியுமா அது செட்டி அந்த சுட்டு பக்குவமான செட்டிகளை தண்டு ஊற்றி வச்சதுனால ஐயோ செட்டி மண்ட செட்டியாக கலஞ்சுமே நக்கா கரைஞ்சிடுமே இவன் எவ்வளோதான் சொன்னார்னா அது கரைய போகிறது அப்படி தான் ஆனால் சுடா வெளியில் ஊற்றி வச்சானே போயிடும் சொன்னால் போயிடும் அதே போல் நடைஞானம் இல்லாத பரோட்ச ஞானிக்கு என்ன பொருந்தும் சுடா பரோட்ச ஞானிக்கு பொருந்துமா அப்படியே பாவனை எவ்வளோ இருக்கு அவன் என்ன பாவனை இல்லைவா இவனும் கண்ட பாவனை பார்க்குறான் ஆனால் உள்ளம் சிலையோடு இவனும் தெரியுமா இவன் உள்ளது அவருக்கு தெரியும் ஞானும் தெரியும் அதனால இந்த முறையில் அப்படி தான் செய்வாங்க சொல்லுவாங்க ராகு அதுவும் நின்று விடை விடுதான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க என்னமோ சொல்லிட்டு போகிறான் பயிற்சிக்காரங்க சொல்லிட்டு போகிறாங்க அவர் அதுக்கு அவங்க நாயை வேண்டே நடாத்துகிறேன் ஞானிக்கு பேயாந்திரம் வலித்தன் வேணுகிறேன் நோயார் பெருமை சிறுமையில்லை திண்டு முன்னிலை வரைவற்ற வேண்டி செய்வார் என்று ஞான இந்த ஞானியாளர்கள் இப்போதாயம் எழுந்த கால மக்களை வச்சு நமக்கு என்ன சேர்த்து பார்த்து பேசுகிறாங்க இப்போ சரி என்னன்னா என்னன்னு இது செய்யறவர்கள் கூட மித்தியை சரி வித்தியாசத்தில் மித்தியா பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு சம்பந்தம் வழியாக ஆத்மா சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் இல்லை வயசானத்தில் அது கட்சி சம்பந்தம் இல்லை வாசம்பந்தம் கிடையாது சினிமா காட்சியில் காட்சிகளுக்குள்ளேஷங்கள் சண்டை தச்சரியோடைய திரையை சம்பந்த முடியும் திரையை வெட்டேன்னா காட்சி வந்தாலும் கூட திரையை வெட்ட முடியும் அதே போல பார்ப்போடையும் சம்பந்தப்படு அங்கே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அம்பு போடுறான் சிப்பாய் சொல்கிறான் பாட்டா பாடுறான் இவங்க குண்டு வர்றது இவங்க பார்த்துக்கிட்டா இருக்கிறான் அப்படியே நல்லா சொல்கிறேன் அங்கே குண்டு வராது எங்க கொண்டு போவது அவர்களுக்குள்ள போவது அந்த காட்சிகளுக்குள்ள ஒரு உருவங்களுக்கு அந்த திரைக்கு சம்பந்தமும் சம்பந்தம் ஆகிய பிரம்மச்சலத்திலே மாயை மாயா காரியங்கள் ஆகிய சம்பந்தங்கள் அவர்களுக்கு உண்டே ஒரு கர்மானுசாரமாக பிரம்மத்துக்கும் இல்லை அதே போல சரிதேசம் கொளசலும் கூடத்திற்கும் பிரமத்திற்கும் ஏகத்தின் எப்போதும் தேர் சொல்றதுனாலே ஏகத்திலும் வெட்டுப்பவர்கள் அவர்கள் அந்த அவர்கள் வச்சான கிராமத்தில் இருக்குது எப்படி தெரிய கதாநாயகன் முதலாக தண்டை போட்டுக்கிற மாதிரி இங்கே தண்டனை போட்டுக்கிறாங்க ஒரு உருவாக்க போட்டுக்கு அவைகாண்ட் தெரிஞ்சு வெடிப்படும் சிறை சம்பந்தம் இல்லை அப்படி போகல இங்கே ஏன் பிரபு சம்பந்தம் இல்லை அதே போல நாணிகம் சம்பந்தம் இல்லை இவர் பார்த்துக்க செயல் உட்பட செயற்கு ஏழு பண்ணுறாங்க பண்ணி போட்டு போடுறாங்க போட்டு போட்டு செயல் நான் மட்டும் இடம் பண்ணு சுழற்சியாக இருக்கேன் இப்படிப்பட்ட விசாரத்தினால வரக்கூடிய இடம் இருக்கு அந்த இடம் மேல் பூமியில் அவர்கள் அவர்களான அரசியல் இடமாக இருக்கணும் பட் அழகாக இல்லையா இருக்குதாசனமாக கொள்கையை எதிர்ப்பும் வளர முடியும் லோகோட அப்படி செய்யக்கூடிய அவர்களோடு மற்றதை ஆனாலும் மகிம என்ன ஞானிகளை இழந்தவன் கேட்டுக்கொள்வான் சிறியவர் இழந்த ஞானை சிறு பாவத்தை கொள்வன் அப்படிங்கிறோம் அது அறிந்து போயிட்டு தரமெல்லாம் கை கொள்வார மாதிரி உண்ணிவான்கள் நல்லது அடையணும் அது மாறாது அதே சங்கல்பம் அப்படிங்கிறதுனால இந்த அதனால் ஒன்றும் உண்மையாய் இவனுக்கு இல்லை கிடையாது பாம்புடை முத்தந்த ஒடுக்கப்பட்ட அந்தமும் பாம்புடைய சட்டையே போல் பாம்பு அது சங்கல்பம் முகம் மட்டும் சட்டை கழிச்சு பார்க்கறவங்களுக்கு பாமரத்தை தெரியும் அதிகமா இருக்கும் அப்படி போல இந்த சட்டையே போல் துண்ணிய பிராணவாயு தொடர்வினால் இங்கும் அங்கும் அது கட்டி போட்ட அந்த காற்றுக்கு அந்த சட்டை நீளமாக அது அப்படி ஆடி போக முடியும் பார்த்து பயப்படுவாங்களா பயம் பயம் உள்ளவர்கள் விஷயம் அப்படி போகல எந்த சட்டையையும் கட்டி போட்டாச்சான கட்டி போட்ட பிறகு எப்படி ஆடுது பிராணவாயினாலே ஆடிடுச்சு வேணா வேணா வாய்ப்புகள் இருக்கின்றனவே அதான் துண்ணிய பிராணவாய் தொடனால் இங்கும்ங்கும்ண்டிய சிசனே வெவ்வேறுனும் தலித்திடும் பல விதமாக சார்த்தனகரமாக அடையும் மற்றும் அவற்றால் துண்ணிய முத்தனுக்கு பொருந்திய ஜீவன் முத்தனுக்கு இங்கு அவற்றின் கண்ணே ஒன்றுமே ஆணையில்லை எந்த விதமான அக்கருதும் பாம்பு சட்டை கண்டு போனோம் போகிறக்கு பாம்பு கண்டு கிடையாது அது போயிட்டு இங்கேயும் சட்டை காத்ததாலே அதை அடலி கிடையது அடிப்போல் ஞானி அந்த ஒற்றுமை வளர்ச்சியை நீக்கிட்டான் நீக்கிட்ட பிறகு சரீரமாக வாழ்ந்த சட்டை கட சட்டை மாதிரி அது இந்த பிராணாதி வாழ்க்கையில் இயக்கம் பண்ணுறது அவன் நான் இச்சத்தோடு அது ஞானி ஆமையிட்டே கந்த அதனால அவனுக்கு பாதிப்படையாது அந்த சட்டையை ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் பாம்பு சட்டையே பாம்பு கடிப்பாடா பாம்பு போச்சு அதே போல் இங்கே ஒருவர் ஞானியுடைய சரீரத்தை அடிக்கிறான்னு சொன்னாக்க ஞானி கடி கிடையாது சரீரில் சரீரம் ஞானி அடிக்க அதனால் சரீரத்துக்கு அடி அதனால் என்ன அடிக்கான்னு சொல்லணும் சொல்றதில்லை ஞானி அடி சரித்து அடித்தா அடித்து சரீரம் மாலை போட்டால் சரீரத்தை எனக்கு போட்டான்னு சொல்ல மாட்டேன் எனக்கு போட்டான்னு சொன்னா சாட்சி மாத்திரமா இருக்கு பாம்பானது அது அடிக்காலும் அதை எடுத்து போய் பண்ணாலும் கூட பாம்பு பண்ணும் இல்லை அது சட்டை போய் போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஞாயிறுடைய சரீர பாவனை விட்டு நீங்கள தொழில் பிரவாகத்தால் ஒன்றிய தாருவாதி தரணையின் மேடு பள்ளம் தன்னிலே தாருமா போனும் மருவிய பிராரத்தார் மாசிலா முத்தந்தேகம் பொருவிலா போகம் தண்ணீர் பொருந்து ஒவ்வொரு காலத்தே சுடாமல் அறநூத்தி பாட்டு ஞானிலுடைய நிலையை விசாரணை சுட்டு அதில் சில சில காலங்களில் போகபாக்கியங்களும் அனுபவிக்க வேண்டிய கட்டம் யானைக்கு வந்தாக எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் திட்டாத ஒரு நதி பிரவாகத்தால் ஒன்றிய தாருவாதி ஒரு நதி பயங்கரமான நதின்னு வச்சுக்கோங்க பிரவாகம் அங்கெல்லாம் போகுது அங்கே போகலனாலும் அங்கே போவதில்லை பிரவாகம் வேகமாக போகக்கூடிய அந்த நீர் ஆனது அதிலே ஓர்த்தல் உள்ள மரங்கள் ஒன்று ரெண்டும் முறிஞ்சும் போகிறத உண்டு அப்படி முறிஞ்சு போச்சுன்னா சொல்கிறேன் ஒன்றிய பொருந்திய கரைகளிலே பொருந்திய தாறுவாதி மரம் இன்னும் முதலான செடிகள் இவையெல்லாம் தண்ணியின் மேடுவெல்லம் தண்ணியிலே சாருமா போல் மேடு இருந்தால் தடு நிறுத்தணும் பல்ல மருந்து தான் போயிட்டுருக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படி போல் இஷ்டம் இருந்தேன் அடிச்சுக்கிட்டே இல்லாமல் போயிடுறதில்ல சிவங்கள்லாம் தங்கிக்கும் மேடு தடை தடையாக இருந்தாங்க அதே தங்கி அப்புறம் மக்கள் மேலமாக இருந்தால் இழுத்து போட்டுக்கிட்டு விறகு வச்சுக்குவாங்க அப்பவே மாடு ஆடு மாடுகளும் செத்து போகிறேன் அது போய்கிட்டே இருக்க தடையப்பட்டால் அதில் இழுத்து போட்டுக்குவாங்க அப்படி போல் பிரார்த்தத்தால் மருவிய மாசிலா முத்தன் பிரார்த்தம் எப்போ பொருந்ததோ அதில் அவன் குற்றமில்லாத மொத்தம் தான் ஜீவன மொத்த நிலையை அடைந்து வந்தான் அப்போது தப்பு தண்டாக உண்டு சில சமயங்களில் ஞானிகளும் தவறான காரியம் செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது பிரார்த்த பல பிரார்த்தம் காரணம் அப்படி மாசிலா முத்தன் தேகம் ஒரு விழா போகந்தண்ணில் பொருந்தும் ஒவ்வொரு காலத்தினரும் ஒரு காலத்தில் பொருந்தலாம் நியமம் கட்டாயம் கிடையாது அதே பெருவெள்ளத்தில் எப்போதும் அடிச்சுட்டு போகிறது இல்லை சிறு அடிக்காது பெருவெள்ளம் வரது அடிக்கப் போகிற மாதிரி பலப்பிரார்த்தங்கள் இருக்குமே ஆனால் சில சில சமயங்களில் ஞானியையும் தீய வழியில் வீழ்த்தும் அப்படி வீழ்த்தும்போது அந்த ஞானியினுடைய நிலையானது இப்போ அமர் மக்களுக்கு கடுதலாக இழிவாக தெரிஞ்சாலும் கூட அவர் திருஷ்டிக்கு ஒன்றும் இழிவில்லை ஒன்றும் இல்லை ஏன்னா கண்டதை சாந்தபுரம்னா இதெல்லாம் பற்றுவதில்லை அதான் தடையான ஒன்று வேறு இப்படி இப்படி செஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லப்படும் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான கிடைதலும் பிறந்த வாதனைகளாலே போதமில் பெத்தன் தேகம் போலவே முத்தன் தேகம் ஏதுமே போகத்தின் கண் இசையினும் இந்த முத்தன் ஓதிய தளத்தனே போல் உபேச்சையாய் வெறியிருப்பன் இந்த முன்ன சொல்ல திஷ்டாந்தத்துக்கு படி இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றார் அந்த பேதமாம் கர்மத்தால் பிராரந்தமானது அனந்த விதம் ஞானிகளையும் ஒரு ஆட்ட ஆட்ட தான் செய்யுது ஏன் அப்படின்னு சொன்னால் பட்டணத்தார் பேசாமல் இன்ஸ்டாவில் தான் கூடியிருந்தார் அவரை போய் திருந்து திரு காவலர்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்கள்ல அதை பத்திரிகையார் விசாரணை பண்ணாமல் போய் கழுவு ஏற்ற சொல்லிவிட்டார் பாருங்க அப்போ என்ன பண்ணுறது இந்த ஜன்மத்துக்கு எந்த பாவம் செய்யலை முழு ஜென்மத்துக்கு எந்த தெரியல என்று பாட்டுலாரு கல்லூரியை அறிஞ்சு போச்சு அப்படியே சில சமயங்களில் வருவாரு குற்றமற்ற பட்டினத்தாருக்கு குற்றம் சுமத்தப்பட்டு கழுகு தண்டனை கிடக்கா அது என்ன காரணம் ஜென்மா செஞ்ச பாககர்மத்தினுடைய அப்படி போல் சில சில முத்தர்களுக்கு போடலாம் என்பதுக்கு இப்படி எத்தனையோ திஷ்டாந்தங்கள் இருக்கான் செய்யும் ஆகவே பேதமாம் பிரார்த்தத்தால் பிறந்த வாதனையினால் வாதனைகளாலே போதமில் பெத்தன் தேகம் போலவே என்ன போதம் தத்துவ ஞானம் இல்லை பெத்தன் மந்தப்பட்டவருக்கானே அவன் தேகம் போலத்தான் இவனும் தத்துவ ஞானியும் செய்வான் அப்படி செய்யும் போது அந்த கதையில் தண்டனைகள் இழிவு இதெல்லாம் வரத்தான் செய்யும் இப்படி வந்தாலும் கூட அவர் திட்டி கொண்டும் இல்லை அதுதான் அஞ்ஞானிக்கு அப்படி இல்லை எனக்கு வந்ததுங்கிறான் அவன் சரீரத்துக்கு வந்தது மனதுக்கு வந்தது துக்கம் மனதுக்கு சரீரத்துக்கு தண்டனை சரீரத்துக்கு கெடுதல் என்று பாவனை பண்ணுறான் இந்த பாவனை தான் ஜடயானம் பெற்றவர்களுடைய நிச்சயம் எத்தனையோ விவரங்கள் வரலாம் எந்த விவரங்கள் வந்தாலும் கூட பாவனை இது சகலமான சஞ்சலங்கள் மனதுக்குரியது சகலமான அதாவது கீழ்நிலை அதாவது அனுபவிக்கிறது போகபாக அனுபவி எந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிறதுனால் தோளை சேர்த்துக்குரியது எந்திரியங்களுக்குரியது இப்படி எல்லாம் பிரிவினையும் பண்ணி பார்க்கணும் பிரிவரே பண்ணி பண்ணி பார்த்தோம்ன்னா அது அதுக்குள்ள காரியங்கள் அதை செய்யும் நான் சாட்சியாக இருக்கிறேன் அதை தடசனே போகணும்னு சொல்கிறார் எது வந்தாலும் சரி தடைசெல்லாம் சாட்சின்னு அர்த்தம் சாட்சி மாத்திரமா இருக்க அர்த்தம் யாதிவர்கள் வருகை அதே போய் அப்படிம்பாங்க எது போகட்டும் என்ன பண்ணுறது என்ன ஜென்மாந்திரங்களில் அஞ்சானத்தினால் வனந்தங்கோடி பாவங்கள் எல்லா ஜீவர்களும் செஞ்சிருக்காங்க அதே போல் ஜீவனத்தில் அடைஞ்சவனும் செஞ்சிருக்காங்க அதை மாற்ற முடியாது இதுதான் ஜீவர்களுக்கு படுற கஷ்டங்களுக்கு காரணமாக அதுதான் ஜீவன் முத்தன் சொல்லக்கூடிய முன்னால் பழைய அஞ்ஞானி தானே இப்போதானே ஞானி மாஜி அஞ்ஞானி முன்னாள் அஞ்ஞானி இந்நாள் ஞானி அதனால் அந்த காலத்தில் செஞ்சது இருக்க அது பலப்பிரார்த்தமாக மாறி செயல்படும் அது அனுபவிச்சு தான் கொஞ்சம் பிரார்த்தத்தில் அனுபவித்தீரும் இந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால தான் ஆனால் ஞானிகள் அங்கேறாங்கன்னா அப்படி நம்ம மாதிரி தான் இருக்காங்க நம்ம தான் கஷ்டப்படுறாங்க நம்ம இருக்காங்கன்னா அது அஞ்சானிகள் கேட்குற கேள்வி அதுதான் விவேக மூச்சுக்கள்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க தெரியறதுனால சரி ஜென்மாதம் பட்ட கஷ்டங்களை அனுபவிதம் ஆகணும் சாஸ்திர சம்மதம் இதை எடுத்துக்கொள்வேன் கூட புத்துணை புத்துநோய் வந்தது அதனால ஜென்மான் செஞ்சது அவங்க சொல்லுவாங்க எங்களை எல்லாம் விட்டு போட்டு அந்த குடும்பத்தை சேர்த்திக்கிட்டாரு இல்லை அதான் புத்துணோய் வந்தது போய் சொன்னார் இல்லை இந்த ஜன்மத்தில செஞ்சு இந்த ஜென்மத்தில் தேவையில்லை கழிச்சு போதில் சொல்லுவாங்க போயிடுச்சு வரலாமா சரீரம் ஜனம் என்ன என்ன பண்ணது அபிமானம் தானே நமக்கு முன்ஜன்மின் சிற சரீரம் வேறு சரீரம் வேறு தான் சரீரமாக செஞ்சது சரீரம் தானே செஞ்சேன் இந்திரியன் மூலமாக இந்திரியங்கள் அதே இந்திரியங்கள் தான் போல் வர்றது மூலமாக செஞ்சது எவனோ அவன் தான் வேறு சீரத்தில் அனுபவிக்க வேண்டிய அவனுதான் இருக்கவளையே சரித்து கிடையாது அது போயிடும் அது ஆரம்ப அனுசாரமாக எந்த சைரம் கிடையாது அந்த சைரியம் இருக்கும் சரீரம் போகிற ஆலயம் தானே தங்கிற இடம் தானே அது அது எந்த தங்குற இடமாக இருந்தா நான் போகிறேன் கிளம்புக்கு போகிறோம் சாப்பிட்றோம் டேபிள் இன்றைக்கி நல்லா அழகான் டேபிள் போட்டால் நாளைக்கு அழகாக போட்டேன் அது கீழே உக்காரன்னு சொல்கிறாங்க பிரச்சனைகள்லாம் வர்றது காரணம் தான் அதனால்தான் பேதமா பிராரதத்தால் பிறந்த வாதனைகளால் போதமில் பெத்தன் தேகம் போலவே பந்தப்பட்டவன் தேகம் போலவே முத்தன் தேகம் முத்தன் தேகமும் ஏதுமே போகத்தின் கண் இசையினும் பிராரத்த பலத்தினாலே போகத்திலே அழுந்தினாலும் கூட இந்த முத்தன் இந்த ஜீவித காலத்தில் விடுபட்ட ஜீவன் முத்தனானவன் ஓதியாத்த அடர்த்தனையை போல் சொல்லான் என்ற சாட்சியைப் போல உபேட்சையாய் வெறுதிருப்பன் உதாசீனமாக அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் சும்மா தான் இருப்பான் அவ்வளோதான் அதை உபேட்சைன்னு பேர் விருப்பு வெறுப்பு ரெண்டும்மில்லாத உபேட்சைன்னு பேர் அபேட்சை நிரபேட்சை உபேட்சை என்று அழமொழி சொல் அதனால உதாசனம் அது அதுதான் உதாசனமாக இருக்கணும் அப்படியே விருப்ப வெறுப்பு எல்லாமே உபேட்சியாக நடுநிலையாக இருப்பு இருந்தால் தான் சாட்சியன்னு பெரும் அந்த சாட்சியினால் அவங்க என்னையா லாபம் சுகம்தான் மனது சமநிலை பண்ணி சுகமாக இருந்து பாருங்கள் ஒரு ஒரு அமைதியான சுக வெளிப்படும் ஆத்மான்னு சுகடிவம் சுக வெளிப்படும்போது அது வேறு எங்கே சுகம் இருக்கு உதாசீன தஸ்தன்னு வர்றது அதுதான் அதான் நிசானந்தம்னு போயிருக்கு அந்த நிசானந்தம் அங்கே வெளிப்படும் மூச்சுகளுக்கு அதை முடிவு அறியலாம் மற்றவங்க தான் தெரியாது அஞ்சானிகளுக்கு எது கிடையாது அவன் ஒன்றுதான் தான் மூச்சுக்கள் நாலு சுகத்தை தெரிந்து அனுபவிக்கலாம் ஞானிகளுக்கு எட்டு சுகமும் அனுபவம் விசானந்தம் பிரமானந்தம் வாசானந்தம் நிசானந்தம் நாலும் மூச்சுக்களுக்கு அறிமுகம் உண்டு மற்றது ஆர்மானம் அயதானந்தம் வித்யானந்தம் யோகானந்தம் இந்த நாளும் மற்ற நாளும் எல்லாம் சேர்த்து ஞானிக்கு அனுபவம் உண்டு எட்டு ஆனந்தங்கள் எல்லாருக்கும் அனுபவம் ஞானிகளுக்கு அனுபவம் உண்டு விஷானந்தம் அஞ்சாளு ஒன்று தான் மதம் இல்லாமல் ஆளு விளங்குறது இல்லை விளங்காதனால என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு போயிடலாம் இலக்கணம் தெரியாது மூச்சுகளுக்கு நாலு இலக்கணம் தெரியும் ஞா ஞானிகளுக்கு எட்டு இலக்கணமும் தெரியும் அப்படின்னு சத்ததாம் ஜீவன்முத்தன் சக்கர மூலமே போல் கர்த்திரு கரணமாதி கற்பனை யாவுமற்று சுத்திய விந்தியத்தை சொல் புலன் தன்னில் சேரான் அத்தி நின்று அத்தி நின்றும் திருப்பான் அவனுதாசீனனாவான் அறுநூத்தி இருபத்தேழா போட்டு சத்ததாம் ஜீவன் ஜீவன் முத்துனால் சத்து தன்மை உடையவன் இருப்பு தன்மை உடையவன் அவன்தான் ஏன்னா அதிர்ஷ்டான செய்தி எப்போது இருக்கிறது அதுதான் சத்து அட்சிதானந்தோடயமாக இருக்கின்ற ஜீவன்முத்தானவன் ஜீவித காலத்தில் விடுபட்டவனானவன் சக்கர மூலமே போல் அதிர்ஷ்டான கொடுக்குறார் சக்கரத்துக்கு மூலம் மூலம்னா அச்சு அந்த அச்சு கொடுக்க இருக்கு அதில் மாட்டியிருப்பாங்க சக்கரத்தை சக்கரம் சுற்றிக்கிட்டே வருடம் அச்சு சுத்தார் அப்படியே தான் இருக்குது ஆதாரமாக அதுதான் இருக்கிறது அதுதான் மூலம் அது இல்லைன்னா சக்கரம் சுத்தார் வெறும் சக்கரம் மாற்றத்துக்கு அச்சு வேணும் அதுபோல் சக்கர மூலமே போல் கர்த்திரு கரணமாதி கற்பனை ஆகும் அற்று கர்த்திரு கர்த்தா இதெல்லாம் இல்லாமல் சுத்திய விந்தியத்தை சுள் சூழ்ந்திருக்கின்ற அந்த இந்திரியங்களை சுழல் புகழ் சுழல் புலன் தண்ணில் சேரான் எப்படி அந்த அச்சு சுத்தரத்துக்கு காரணமாக இருந்தாலும் அது சுத்தாது அப்படி போல் இந்த அதிஷ்டானமாகிய கூடஸ்தன் சன்னிதானத்தில் இந்திரியங்கள் பிராணாதிவாயுக்கள் சூழசேரங்கள் எல்லாமே செயல்படும் ஆனால் அவன் செயல்பட வேண்டாம் நான் சாட்சியாக தான் இருப்பான் அப்படி போல் என்ன கற்பனை யாவற்று சுத்திய இந்தியத்தை சுழல் புலன் தண்ணில் சேரான் அத்தினின்றும் திருப்பான் அதுலேருந்து விடுபட மாட்டான் அந்த சக்கரத்துக்குலேருந்து அச்சு போயிடுச்சேன்னா அப்புறம் அச்சுக்கு வேலை இல்லை சக்கரத்துக்கு வேலை இல்லை ரெண்டுமே சும்மா இருக்கும் அத்தனின்றும் திருப்பான் அவன் உதாசீனன் அவன் அவன் வந்து உதாசீனன் லட்சணம்ங்கிறான் அந்த சக்கரம் சுத்தறதுக்கு ஆதாரமாக அச்சு இருந்தாலும் கூட அது சுத்தறதில்லை அது இல்லைன்னு சொன்னால் சக்கரம் சுற்றாது அச்சுக்கு மதி மரியாதை இல்லை அதுபோல் அகிஷ்டான சேதனமாகிய மூல சிரமமானது எல்லா இந்திய கருவிகரணங்களுக்கெல்லாம் அகிஷ்டா அது சன்னிதான விசேஷத்தினாலே செயல்பட செய்கிறது ஆனாலும் அது செயல்படுவதில்லை செயல்படாத நிலையில் செயல்படுவதை உதாசீனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கான் சாட்சியாக தான் சாட்சியாக இருக்கான்னு உதாசனமாக இருந்தால் சாட்சி ஆக எப்படிப்பட்ட ஒரு நிலையை பெற்று இருப்பவன் தான் ஜீவன் முத்தன் ஜலஞ்சி என்று சொல்லப்படும் சுத்தமாம் சுரூபானந்த சுதையினை பானம் செய்து மத்தமாம் சித்தனான மாசிலா ஜீவன் முத்தன் சுத்தியா விந்தியாதி தொழிலினால் தொடரும் பேற்றை இத்தனை ஏனும் எய்தான் ஏகமா இலங்கா நெற்பன் அறுநூற்றி இருபத்தெட்டாவது பாட்டில் மீண்டும் ஒரு திஷ்டாக வளர்க்குறார் சுத்தமாக சொரூபானந்த சுதையினை பானம் செய்து சுரூபானந்த அமிர்தம் சொரூபானந்தன்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை அது சுத்தமாக இருக்கு கொஞ்சம் கூட கலப்பு கிடையாது அப்படியே பரிசுத்தமான அதை குடிக்கிறார் அந்த அமிர்தத்தை பானம் செய்து செஞ்சதுனா என்னாச்சு அப்படியே போதை வந்துடுச்சு மொத்தமாம் சித்தனாய் சித்தனானா மாசியலாஜீவன் மொத்தம் கல்லு சாராயம் பேர் பிராந்தி எல்லாம் குடிச்சு விட்டு அப்படியே மயங்கியிருக்காங்கல்ல இது சோழசேரியத்தில் உள்ள ஒரு நிலை இது அறியாமைனாலே அஞ்ஞானத்தினாலே வரக்கூடிய போதை இது ஞான போதை இந்த போதை இருக்க இது போதை வர்றது இது அமிர்தம் சுதை அது என்ன அது சொருவானந்தமாம் சுதை சச்சிதானந்தமாக சுதை அப்படிப்பட்ட சாப்பிட்டதுனால என்னாச்சு அப்படியே மந்தமாக இருக்கான் மொத்தமாக பயிற்சிக்காரம் போல இருக்கிறவன் ஜீவன் முத்தன் சுத்திய விந்தியாதி தொழிலினால் தொடரும் பேற்றை சரீரத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திரியங்கள் பிராணாதி வாயுக்கள் சூழல் சேரம் இதெல்லாம் இருக்கு அது தொழில் செய்யும் அப்படி தொழில் செய்யக்கூடிய அந்த அடைவையும் இத்தனையேனும் ஏய்தான் ஏகமாய் இளங்கா நிற்பன் அது சிறிது கூட தன்னை சம்மந்தவருக்கு நினைக்கிறதே இல்லை எங்கே பார்த்தாலும் ஏகனாய் இளங்கா நிற்பன் நான் எங்கே நிறைந்தவன் இந்த எந்திரியங்களால செய்யக்கூடிய விவகாரங்கள் எனக்கு இல்லை எப்போதும் கிடையாது அஞ்ஞான காலத்திலும் இல்லைத்தான் அப்போ உணரவில்லை இப்போ உணர்ந்தேன் எதாவது இல்லையே எப்போதுமே கிடையாது அஞ்ஞான காலத்தில் உணர்ந்த அதாவது இல்லாமல் ஓய்வு திடீர்னு வந்ததல்ல எப்போதுமே கிடையாது சம்பந்தம் இல்லை எப்போதும் கிடையாது அதனால் இந்த சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய போதை சாப்பிட்டதுனால் வரக்கூடிய மயக்கம் இருக்கு அது இந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடிய கர்மங்கள் எந்த கர்மங்களையும் சம்மந்தம் நிலை உண்டாகும் இது ஞான போதை இது அஞ்ஞான போதை அது உடம்புக்கும் மனசுக்கும் துக்கத்தை கொடுக்குறது திருதினால சுகத்தை கொடுத்தாலும் அப்புறமேல துக்கம்தான் உடம்பெல்லாம் சேர்ந்து போயிடும் இந்த போதைனால உடம்புலாம் தெம்பாக தான் இருக்கும் அந்த மனமானது தன்னுடைய நிலை வந்து மாறாமல் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையை உடையவன் ஜீவன் முத்தன் என்று ஜீவன் சில பேருமையே சொல்கிறார் யாதொரு பிரம்மஞானி இலக்கிய லக்கியங்கள் ஏதுமே விட்டகற்றி ஏக கேவலாய் நிற்பன் சாதுவாமனே நித்த சச்சிதானந்தமாக ஓதிய சிவஸ்வரூபன் உண்மையில் உண்மை தேம் அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் போட்டு யாது ஒரு பிரம்மஞானி எந்த ஒரு பிரம்மத்தை அடிந்த பிரம்மஞானத்தை பெற்ற ஒரு மகான் இருக்கிறாரோ அவர் இலக்கிய அலக்கியங்கள் இலக்கியம் அடைவு அடைப்படாது எது அடைய வேண்டும் என்றோ எது அடையப்படாது என்றோ எதுவுமே விட்டு அகற்றி இந்த இதெல்லாம் இது அடையத்தக்கது அடையத்தகாதது என்று சிந்தனை இல்லை அடையத்தக்கது ஒன்றே ஒன்று அடைஞ்சாச்சு அதன் பிறகு இந்த மாயை மாயா காரியங்களில் இது நாம் கொள்ளத்தக்கது தளர்த்தக்கது எதுவுமே கிடையாதுல தளரத்தக்கதே எதுவுமே விட்டு அகற்றி ஆதினாலே முழுமையாக அதை விடுத்து நீக்கி ஏக கேவலனாயின் இருப்பன் ஒரே வடிவமாக தனித்து இருப்பன் அது பாவனையதான் தனித்து இருக்கிறேன் என்று ஒரு பாவனை பாவனாது இடம்தான் சாகலமும் பாவனா மயம்தான் பாவனைகளை மாற்றி பலன் உண்டை ஒழிய மாத்திலை என்னாக்கா அது துக்கம்தான் சாதுவா அவனி நித்த சச்சிதானந்தமாக சத்து குலத்தை மேலோங்கி இருக்கின்ற ஜீவன் முத்தன்தான் நித்த சச்சிதானந்தம் அது சச்சிதானந்தம் இப்போ ஞாபகம் இருந்துட்டு போகிறதில்லை நித்தம் அது அது போடணும் நித்தியம் போடணும் அப்படிப்பட்ட அவசம் ஓதிய சிவஸ்வரூ சிவஸ்வரூபன் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட மங்களமான வடிம் அதுதான் வேர்க்கிடையாது உண்மை ஈது உண்மை ஈது இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம் மக்கள் ஒவ்வொருத்தரும் நைப்பட இருக்கத்தான் செய்யும் கடவுளுக்கு உருவமே இல்லை என்ற கூட்டம் இருக்குது சிலது உருவந்தான் உண்டு என்ற கூட்டம் உண்டு அந்த உருவங்களையும் பாகுபாடுகள் ஆண் உருவம் பெண் உருவம் இளமை உருவம் வயதான உருவம் கோர உருவம் சாந்த உருவம் இப்படி பல உருவங்களை உயர்த்துக்கொள்கிறார்கள் அப்படி மனப்பரிவாக இருக்கு இப்படி எல்லாம் பல்வேறு கொண்டு ஜீவர்கள் எனக்கு மேம்பட்ட ஒரு சக்தியை வழிபாடு செய்கிறார்கள் அதுதான் கடவுள் வழிபாடுன்னு பெயர் அப்படி நிலை வர்றதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் அஞ்ஞானந்தான் அஞ்ஞானத்தினாலே விளக்கம் தெரிவதில்லை விளக்கம் தெரிஞ்ச உமிச்சுக்களை அறிந்தாலும் கூட தீவிரமாக நிஷ்காமூன்யம் இல்லாத காரணத்தினாலே அவர்களும் சரியானபடி ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்வதில்லை அவர்களுக்கு பிடிபடுறதில்லை அந்த கண்ணு சம்மதிக்கிறதில்லை அதனால அங்கேயும் தடமாற்றம்தான் உலகத்தில் எல்லாமே அப்படித்தான் சமூகத்தில் அப்படித்தான் அரசியலாம் அப்படித்தான் தனிப்பட்ட குடும்பங்கள்லேயும் அப்படித்தான் அபிப்பிராயங்கள் பயில இருக்கு தான் செய்யும் ஒவ்வொருத்தரும் ஒரு அழைப்பா இருக்கு தான் செய்யும் யுவ வேதங்கள் அளவில் மேந்தினே செய்கையும் அளவில்லை என்ன ஆவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி வளர்ந்து பின் பலன்கள் காட்டு உணவு பூர்வம் சித்தாந்தம் வேதங்கள் இரண்டை வசனிக்கம் காண்ட ஓகையால் என்ன அதனால் எப்படி பூ வந்து அப்புறம் அதில் பிஞ்சி அப்புறம் காய் அப்புறம் பழம் எப்படி கிரமாக வருகிறதோ அப்படி வரும்போது அந்த தோற்றங்கள் எப்படி பல்வேறு தோற்றங்கள் ஏற்படுகின்றனவோ பூவுக்கும் பிஞ்சிக்கும் சம்மந்தம் இருக்கலாம் ஆனால் காய் சம்மந்தம் இருக்காது காய் வேறு பூ பழத்துக்கும் காய் சம்மந்தம் இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசத்தில் தெரிஞ்சுக்கலாம் பூவுக்கும் காய் சம்மந்தமே இருக்காது முருங்காயே பூ அவண்டு கிடக்குது அந்த முருங்காயை ஒரு மலத்துக்கு ஒரு மலத்துக்கு நிகழும் ஏ ஒத்துக்குவாங்களா இதில் ஒவ்வொன்று பூலேருந்து எப்படியாக வந்தோம் கேட்போம் தேங்காய் இவ்வளோ பெரிய தேங்காய் இருக்குது இந்த பூலேருந்து எப்படியா வரும் அப்படிம்பான் ஆனால் மாம்பழம் மாங்காய் மாங்காயில் அவ்வளோ பூ தான் அதுலேருந்து இவ்வளோ பெரிய காய் இப்படியாக வரும் அப்படிங்கிறேன் காய்க்கும் பழத்துக்கும் ஒத்துக்குவோம் இது கெட்டியாக இருக்கிறது கனிஞ்சி இருக்குது அதுவே ஒத்துக்குவோம் ஆனால் பூவுக்கும் காய்க்கும் ஒத்துக்கிறது இல்லை இதாக இது போல் ராஷ்டாந்தத்திலையும் கர்மகாண்டத்தை ஒத்துக்கிறாங்க கர்மகாண்டத்தினுடைய மலர்ச்சி நிஷ்காமமாக செய்கிறதுனால தான் பக்தி காண்டம் ஞான காண்டம் மலருது காயாகவும் பழமாகுதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் கர்மகாண்டத்துக்கு சம்மந்தமே இல்லைம்மா ஏன் அதுக்கு இதுக்கு நேர அது பொருள் தியாகத்தினாலே வரக்கூடிய சுகம் இங்கே பொருள் தியாகம் மட்டுமல்ல இந்த உலகத்தையே தியாகம் பண்ணணும் இதே பொய் இது வேண்டான்னு தியாகம் பண்ணணும் அதனால் விடமா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இது உலகமானது துக்க வடிவம் பக்தர்கள் முதல்ல அப்படிதான் இது வேண்டாம் எங்கள் உபாசனா தெய்வ உலகம் தான் சத்தியம் அதுதான் சுக உடவம் அங்கே போகணும் என் நிச்சயம் பண்ணுறாங்க அப்போ கர்மகாண்டை எப்படி ஏற்றுக்குவான் அவனுக்கு இந்த பூலோகமும் சுகம் சொர்க்கலோகமும் சுகம் ரெண்டும் சுகமாக நினைக்கிறான் பூவுக்கு காய்க்கு வித்தியாசம் எப்படி தெரியாது போல் இங்கே இது சொர்க்க சொர்க்க காமிகளுக்கும் பக்தி காமிகளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை வந்தது நிஷ்காம கர்மத்தினால இந்த பகுதி கொடுத்தது நிஷ்காம கர்மம் பண்ணால் காமி கர்மம் இருந்தாக்கா அது போக பாக்கியத்து அங்கே தான் போகும் ரெண்டு சத்தியம் தான் கா காட்டும் ஞான காண்டத்தில் கொஞ்சம் வித்தியாசம் எல்லா உலகமும் போய் எவன் கா பார்க்குறான் அவன் தான் மெய் அப்படின்னு ஞானகாண்டம் அதான் காய் கெட்டியாக இருந்தால் காய் கொஞ்சம் கொஞ்ச குழா இருந்தாங்க பழம் அதில் கொஞ்சம் ஒத்துக்கலாம் இந்த பூவுக்கும் காய்க்கும் சம்மந்தம் இல்லாதனால ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதனால உலகத்தில் செண்டை சச்சரவுக்கு அபிப்பிராயபாதங்களுக்கு காரணமே இதுதான் அது விவேக்தான் ஏற்றுக்கலாங்களோ அறிவியல் ஏற்றுக்க முடியாது அதனாலே அவர்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது பிற கால போக்கில் ஒரு காலத்தில் அவர்களுக்கு புண்ணிய விசேஷம் குறிக்குமே விளக்கம் பெறுவார்கள் என்பது கருத்து கிரிகை எல்லாம் முடிந்த கேவல பிரமணா பிரமஞி சரிதமோடு இருக்கும் போது தான் சதா முத்தனானான் பரவிய உபாதி எல்லாம் பற்ற நசிக்கும் போது நிருமல நிர்விகற்ப நிர்குண அறநூற்றி முப்பதாவது பாட்டு இந்த பாட்டில் இருந்து கடைசி இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் விதையமுர்த்தியை போய் சொல்கிறார் இப்போ இதுவரை ஜீவன்முத்தி நிலை அது முடிஞ்சது அடுத்தது விதேமுர்த்தி அதாவது அறநூற்றி ஐம்பத்தோறாவது வரைக்கும் விதையமுர்த்தி வர்ணாண்டி சொல்கிறார் கிரியை எல்லாம் முடிந்த கேவல பிரமஞானி செய்து எதுவும் அல்லது செஞ்சாச்சு கருத்த கருத்தியன் அபியாச காலம் முடிஞ்சு ஆறுடன இருக்கிறதுனால அவனுக்கு விதி நீடி அதான் கிடையாது செய்தியெல்லாம் செஞ்சாச்சு அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ரிட்டைர்ட் ஓய்வு பெறுகிறார்கள் அவர் பென்ஷன் வருது இல்லை அப்படி போல் இவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் அவர்கள் ஆயுள் வரைக்கும் பென்ஷன் வரு மாதிரி இவருக்கு ஆயுள் வரைக்கும் ஈஸ்வரன் படித்தலம் கொடுக்குறார் சரி சம்பளத்தைக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கிறார் அப்படிப்பட்ட அவர் எந்த கிரியை கிடையாது கிரியை எல்லாம் முடிந்த முடிந்த பிறகு கேவல பிரம்மஞானி தனித்திருக்கின்ற பிரமத்தை அறிந்த அந்த ஜீவன் முத்தன் சரிதமோடு இருக்கும் போதே அவன் சரீரத்தை கொண்டு வாழ்ந்த வாழ்ந்திருக்கும் காலத்திலே தான் சதா முத்தனானான் அப்போதே முத்தன் அவன் ஜீவன் முத்தன் விதேகம் அப்பயும் தான் விதேகம் தான் ஆனாலும் மக்கள் ஒத்துக்க மாட்டிக்கிறாங்கிறதுக்காகத்தான் ஜீவன் முத்தி விஜயபின்னு பிரிச்சதே ஞானம் அடைந்த பிறகு அஞ்சு முத்தந்தான் எது போலன்னு சொன்னால் இந்த கொப்பரை காய் பாருங்கள் உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கும் கிடக்கூடன்னு ஆடும் ஆடினாலும் அது வெளியே வர்றதில்லை வெளியே வராமல் உள்ளே அடங்கிறது அப்போ உடைச்ச பிறகு வெளியே போயிடுது உடைச்ச பிறகுதான் அது ஒட்டாமல் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை உள்ளே ஒட்டாமல் இருக்கு உள்ளே ஒட்டாமல் இருக்கிற அந்த கொப்பரை உருளையானது உடச்ச பிறகு வெளியே வந்ததுங்கிறது சொல்கிற மொழியா ஒட்டுதல் உள்ளே இருக்க இல்லை வெ வெட்ட பிறகு கூட இல்லை ஒட்டுதல் எப்போவுமே கிடையாது இது வெட்டதுனால தான் ஒட்டுதல் நீங்க போச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படி போலவும் இந்த வெள்ளரி பழம் முத்தின்னு சொல்லுவாங்க வெள்ளரி பழம் கொடி இருக்கும் அந்த கொடியெல்லாம் நல்லா பழுத்த வளமாக இருக்கும் கொடிக்கு சம்மந்தமில்ல அருந்து போயிடும் அருந்து போனாலும் கூட அது கொடியாலும் படுத்துக்கிட்டே கொடி தலைவர் இருக்கிறதுனால பழம் அங்கேயே இருக்கும் கொடி அங்கே இருக்கும் ஆக இன்னும் கொடி பழம் இன்னும் முத்தலை படம் இருக்குது பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் அது எடுத்தாலும் தானாக அருந்து போச்சு ஏற்கனவே அறிஞ்சு போச்சு அருந்து போனது இவர்கள் இன்னும் முத்தலு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரெண்டு இருக்கலாம் அது முத்தி போன உடனே அறுந்துடும் விட்டு போயிடும் விட்டு போனாலும் இவர்கள் நிலைக்கு விட்டு போனால் பக்கத்தில் பார்த்து தெரியும் போன தூரம் மத்திய தெரியாது தெரியாத காரணத்தினால இல்லை என்னால் போய்ட்டு அவர் எழுப்போமே என்ன இருப்பாங்க அவங்க அது வெளிப்பட முத்தேன்னு பேர் அப்போதே அது விடுபட்டு போச்சு அதுபோல் ஜீவித காலத்திலையே விதைமுத்தி அடைஞ்சாச்சு அடைஞ்ச இவனுக்கு இந்த உலகத்தான திருஷ்டிக்காக விதை முத்தன்னு சொன்ன ஜீவன் முத்தன்னு சொன்ன விதை முத்து என்ன பிரிக்கிறத வழியா வாஸ்தவ இனிமே விதைமுத்தி அடைகிறதுங்கிற பாவனை கிடையாது அதுதான் சொல்ல கிரியை எல்லாம் ஒளிந்த கேவல பிரமஞானி சரிதமோடு இருக்கும் போதே அதாவது வாழ்ந்து கொள்ளிருக்கும் சரீதத்தில் வாழ்ந்து கொள்ளிருக்கும் போதே தான் சதாமுத்தன் ஆனான் அப்போ முத்தன் தான் விடுபட்டவன் தான் பருவிய உபாதியெல்லாம் பற்றா நசிக்கும் போது இந்த விசாரமாக இருக்கின்ற முப்பத்தி தத்துவங்கள் இருக்கின்ற நோய் தத்துவங்கள் இவையெல்லாம் பற்றா நசிக்கும் போது எப்போ விடுபாடு பிரார்த்த சயத்தில் விடுபாடு விடுபடுகிறதோ அது சமயத்தில் நிர்மலனாயும் நிருவிக் கல்பனாயும் நிர்குணமாக இருக்கின்ற பரமாவன் அப்போது தான் வித்யா முத்தின் சொன்னால் ஒத்துக்கிறாங்க விஜய் முத்தி தான் தேகம் இல்லாத முத்தின அர்த்தம் தேவம் சொன்ன கூடிய முத்தின்னு அர்த்தம் அப்போ தான் ஜீவன் முத்தி விதையமுத்தி அவளுடைய அதுக்கு போல் வித்யா முத்தி இல்லை என்று ஒரு பானி அஞ்ஞான கால் இருக்கிறதுனால அவளுக்கு சமாதான பலத்தில் வாஸ்தமாக வித்யாமுத்தின்தான் ஜலகராஜன் விதேகன்னே பேருண்டு ஏன்னா நாடு வித்யேக நாடு அவன் ஞானம் அடைஞ்சதுனால பட்டு இல்லாததுனால விதேகன்னே பேர் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறதுனால இந்த விஜயமுர்த்தி அப்படிங்கிறது விசாரதிஷ்டிக்கு இல்லவே இல்லை அவசாரதிஷ்டிக்கு தான் விஜயமுகூர்த்தி ஜீவன் முர்த்தினு என்று இந்த முதல் அதாவது இந்த இதே ஒரு அர்ச்சனை சொல்றதுக்கு முன்னரையா இந்த பாட்டில் சொல்லி அழைச்ச பாடம் தொடர்ந்து என்னன்னு சொல்ல போறான் தமிழ்நாடன் ஒருவேடத்தை ஒன்றினும் ஒன்றா போதும் பூரடனே ஆகுமா போல் பூரண பிரமவித்து ஒருமையில் உபாதிதன்னை ஒன்றினும் ஒன்றா போதும் பிரம்மே யாவனன்றி பிரிதேதும் ஆக மாட்டான் அந்த முப்பத்தொழாம் பாட்டில் ஒரு நடன் ஒரு நடிகன் வேஷம் போட்டான் போட்டதுனாலே அவன் நான் வந்து மாறி போயிட்டேன்னு சொல்ல மாட்டான் கும்பலை வேஷம் போட்டுக்கிறான் நான் மாதிரியான பாவனை கிடையாது அவனுக்கு அதனால வேடத்தை அந்த மாதிரி நடிக்க வேண்டிய நடிக்கணும் வேடம் இல்லாத சமயத்தில் என்ன இருக்கான் இந்த வேடமே இல்லை என்று அவன் சாதாரணமாக இருக்கான் அப்போ ஆம்பளியாகவே இருக்கான் இருக்கிறது அப்போ மட்டும் இல்லை வேடம் போட்ட பிறகு அவன் நடிக்கிற காலத்துலேயும் ஆம்பளை தான் பொம்பளை ஆகிறதே இல்லை அவர் திருஷ்டிக்கு ஆமளே தான் அழுது பார்க்குறவங்க தான் இது பொம்பளைன்னு சொல்லுவாங்க பார்க்குறவங்க ஓ நல்லா பொம்பளை அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இந்த பொம்பளை நல்லா இல்லையே இந்த ராஜாவுக்கு இந்த மாதிரி பொம்பளை எப்படி கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம் என்ன சொன்னாலும் கூட அந்த உபாதிக்கு தான் இந்த புகழ்ச்சி இழ்ச்சியோடைய நடிகனு கிடையாது நடிகன் தீட்டிக்கு நான் அழகான பெண் என்றோ அழகில்லாத பெண் என்றோ அந்த தீட்டியே கிடையாது இல்லாவிட்டாலும் கூட அவன் தான் நடிகன் என்று நிச்சயம் உண்டு இருக்கு அதுபோல் வேடத்தை கள்ளன பிறகு கூட நான் நடிகன்தான் என்று நிச்சயம் இருக்கு அதுபோல் ஜீவித காலத்தில் இடிப்பட்டவனுக்கு அவன் கர்மானுசாரமாக எந்த விவகாரங்கள் பண்ணாலும் கூட அந்த விவகாரங்கள் பண்ணுற காலத்தில் நான் அஞ்ஞானியாக இருக்கிறேன் என்றோ அதில் ஜீவன் முத்தனங்கிறதுனாலே நான் அதனுடைய உண்மை சுலபத்தை கொஞ்சம் கே நேரம் மறந்து விட்டேன் என்றோ நான் சம்மந்தப்பட்டிருக்க தேகாதிகள் என்றோ எந்த பாலம் கிடையாது நான் எப்போதும் வித்வேக முத்தன் தான் அப்படி வேடம் போட்ட சமயத்தில் ஓடாத சமயத்திலும் ஒரு நடிகன் எப்படி இருக்கானோ அடிப்போல் சரீரத்திலேருந்து விவகாரம் பண்ணுற காலத்திலையும் சரியமில்லாத அந்த விதேமத்திரை அடைந்த காலத்திலும் ஒரே பாவனை தான் அந்த பாவனை தான் அவனுடையானந்த பாவனை நான் சத்யானந்த நிச்சயம் அஞ்ஞான காலத்தில் அப்படி தான் இருக்குது அஞ்ஞானம் ஒத்துக்கிறது இல்லை அது எந்த காலத்திலையும் சம்மந்தம் கிடையாது நிச்சம்மந்த நிர்லேபன் சொல்லப்படுது ஞானம் பிறகு இந்த நிச்சயம் பண்ணுறேன் அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிலையை ஒழிய வாசமாக விஜயமுக்தேன் தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கிறார் ஒருமையால் ஒருமையில் உபாதி தன்னை ஒன்றினும் ஒன்றாப்போதும் பிரம்மேயாவன் என் பிரம்ம அன்றி அல்லாமல் பிரிதி ஏதும் ஆக வேறு ஒன்றும் ஆகிறதில்லை அவன் எப்போதுமே நான் ரச்சானந்த பிரமன்தான் என மாறதே இல்லை நான் தச்சுத்தானது நித்தியம் போகிறேன் இந்த நிலை போகிறதில்ல விவகாரம் பண்ணுற காலத்தில் அதுதான் ஏதோ ஒரு சமயத்தில் தீவிரமான விவகாரம் இருக்கும்போது மனசு கொஞ்சம் வெளி உரத்தில் சம்பந்தப்படும் போது அது அடங்கியிருக்க முடிய அது அழிஞ்சு போகிறதில்லை அடங்கியிருக்கிற சமயத்தில் விவகாரம் பண்ணுறேன் அஞ்ஞானி போல தோற்றான் அது என்ன அஞ்ஞானி மாதிரியே விவகாரம் பண்ணுறான் கொஞ்சம் ஒரு ஒருபா குறைஞ்சி போச்சு ஒத்துக்க மாட்டேங்கிறானே ஒரு ரூபா குழுங்குறானே என்னையா ஞானி அப்படிங்கிறாங்க ஒரு ரூபா கொடுத்தா முடியும் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறான் என்னையா நீ ஞானிங்கிறீங்க அப்படி ஞானம்ங்கிறது வேறு விவகாரம் வேறு விவகாரத்தில் சரியாக இருக்கணும் இல்லைன்னா அந்த கடமை செய்யாத குற்றம் சேரும் நான் ஞானிக்கு குற்றம் இல்லைன்னாலும் கூட இப்படி பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர்களே குற்றம் செஞ்சால் நான் ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வி கடமில்லாமல் நான் நடத்துகிறேன் என்ற பாவனையோடு கடமையை செய்கிறான் அவள் இருக்கிறதுனால விவகாரத்தில் எந்தவிதமான குறைபாடு இருக்கப்படாதுங்கிறதுக்காக சரியாகவே இருக்கிறது இவ்வாறு நீங்கி போயிச்சா அப்படி எல்லாமே எது இருக்க தியான தரம் பண்ணால் எல்லாம் பண்ண வேண்டியதுதான் எது போகும் அன்புடையார் எல்லாமே உடையார் என்பும் பிறல் கொள்கிறது ஒளித்தன்னார் திருவள்ளுவர் தஜிசாதே அதுதான் சொல்லுவான் தஜிசி முனிவரும் எலும்பு கேட்டாங்களா இந்திரன் வந்து எடுத்துட்டு போட்டார் எல்லோருக்கும் அந்த நிலையில் உள்ள சமயத்தில் எது வேணும் கொடுத்துருவாங்க கொடுக்கொள்ள மாட்டாங்க அது எப்போ எப்படி நாடகத்தில் பெண் வேஷம் போட்டு ஆறுனா அந்த சமயத்தில் அவன் திட்டுறான் இனி ஒரு பொம்பளையா மானங்கட்டை விளையாண்டு திட்டுறான் கோவம் வந்து அப்படியே நான் பொம்பளை ஆம்பளை தான் சும்மா என்ன திட்டுறான்னு சொல்ல முடியுமா அது சரிங்க வேண்டியது அவன் என்ன பண்ணுறது வேதத்துக்கு தான் சிட்டு அவளை திட்டு இல்லை தருவிடை பழுத்த வண்ணம் தவிர்த்துதான் விடத்தும் தரணியில் வீழ்வதே போல் தத்துவமாகினேன் என்ற இருமையின் ஞானி தேகம் எங்கேனும் வீழ்ந்ததாலே அருமையாம் ஞானத்தீயால் அதுதான் முன்வெந்ததன்றோம் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாட்டில் வேண்டும் சொல்றார் தருவிடை பழுத்த பண்ணம் மரத்தில் இருந்த இலையானது பழுத்து போச்சு அந்த படுத்த பண்ணம் இலை தவிர்ந்து தான் எவ்விடத்தும் அதிலிருந்து விடுபட்டு காற்றுக்கு பறக்குது எங்கேயோ போய் தரணையில் வீழ்வதே போல் இந்த பூமியில் எங்கேயோ அப்படி போல் தத்துவமாக நின்ற பிரம்மஸ்வரூபமாகவே பாவனை பெற்ற இருமையின் ஞானி துவைதத்திலிருந்து விடுபட்ட ஞானியானவன் தேகம் எங்கேனும் வீழ்ந்ததாலே அவளுடைய சரீரம் எங்கே விழுந்தான் அருமையாக ஞானத்தையா அதுதான் முன் இ வெந்தது என்றும் தத்துவ ஞானத்தால் போச்சே சரீரம் அப்புறமேல மயானத்தில் விழுந்தா என்ன அல்லது கோயிலில் ஏற்றா என்ன சுத்தமான தே தேசத்தில் என்ன அத்தமான தேசத்தில் ஏற்றா என்ன அவனு சர்வதா விதியமுத்தந்தான் அது சரீர தர்மம் அது அப்படி இருக்கு ஐயோயோன்னு அழகுகள் சாகலான்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த பிரார்த்தமானது உடல் உபாதியை பொறுக்க முடியாமல் அந்த மனசு துடிச்சிக்கிட்டு ஆகுது அதன் பிறகு நான் ஜீவன் முத்தன் என்று பாவனியோடும் சாகலாம் அகம்பிரம்மா சொல்லியோடு ஆனாலும் ஞானிகள் விதேகமுர்த்திக்கு எந்த விதமான பங்கம் இல்லை எப்படி அந்த மரத்தில் உள்ள பழுப்பு அல்லது காற்றுக்கு பறந்து எங்கே விழுந்தாலும் இந்த மரத்துக்கு ஒன்றுமே கிடையாது மரம் சம்மந்தம் இல்லை இந்த மரத்தில் இருந்த பழுப்பானது இப்போ சுடுகாலில் விழுந்து சேப்பா இந்த மரம் ரொம்ப மட்டமான மரம்னு சொல்ல முடியுமா இந்த மரத்துக்கு ஒன்றும் கேட்ட கிடையாது அது எங்க விழுந்தா என்ன இந்த பழுப்பானது சிவருமான் சிவலிங்கத்தின் மேல் விழுந்ததையா இப்பேர்பட்ட மரம் அது மரம்மா அப்படி சொல்ல முடியுமா அப்போ சம்மந்தம் புகழிகளுக்கு மரம் சம்மதமே கிடையாது அப்படி போல் இந்த சரீரமானது விழுந்தாலும் சரி அல்லது எங்கேயாவது அடிப்படை சேர்த்தாலும் சரி அந்த அதிஷ்டான சேதினத்தை உணர்ந்த ஜீவன் முத்தனுக்கு எந்த ஆகவே ஜீவன் முத்திர உள்ளவன் இதே அடையும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு எந்த விதமான கெடுதலாம் கெடுதலில்லை இந்த பாட்டின் மூலமாக விளக்கிறார் சச்சிதானந்த போன்ற சாந்தமாம் பிரமத்த உச்சவத்தி விதானந்த உருவமாய் ஓய்ந்த ஞானி மச்சை தோன் மாமிசாதி மலமுரு உடல் வெடுக்க அச்சமில் தேசம் காலம் ஆதியை பேண வேண்டாம் அடுத்து முப்பத்தோறாவது பாடலில் சொல்ற சச்சிதானந்த போன்ற சாந்தமா பரமத்தின்கண் அது சத்து சித்து ஆனந்தமாயும் போன்ற பரிபூர்ணமாயும் அமைதியுடையதாகியும் இருக்கின்ற பிரமம் அத்தகைய பிரமத்திடத்தில் உச்சமாக உச்ச அத்விதானந்த உருவமாய் ஓய்ந்த ஞானி உச்சம் உயர்வு மேன்மை பொருந்திய நிலையிலே அத்விதானந்த நிலை ரெண்டற்ற ஆனந்தத்தை அனுமிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அத்தகைய நிலை ஏற்பட்ட உருவமாய் ஓய்ந்த அந்த சச்சியானந்த ஒடியுமாயே அமைதி பெற்ற அதில் சாந்தமடைந்த ஞான் ஞானியானவன் மச்சை தோல் மனம் மாமிசம் ஆதி சொன்னதுனால மற்றெல்லாம் சேர்த்துக்கலாம் சிரம உதிர மாம்சம் யாத்தி மச்சேன்னு சேர்த்துக்கலாம் மலமுறு உடல் விடுக்க குற்றம் பொருந்திய இந்த உடலை விடுக்கும்போது அச்சமில் தேசம் காலம் பயப்படாமல் தேசமோ காலமோ ஆதியை பேண வேண்டாம் அப்படி பேன்றதெல்லாம் அஞ்ஞான காலத்தில் பீஷ்மர் மரணமடைந்த பிறகு உத்தராயணத்தில் நான் வந்து மரணமடைவேன் அது வரைக்கும் அம்படியில் படுத்திருப்பேன் சொன்னார் அப்போது காலத்தை அவர் விரும்புகிறார் தேச கால தேச தேசத்தை விரும்புகிறார்